காலை வெளிச்சம் ஆகமம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் கொண்டு இருபத்தி நான்காம் வசனங்கள் மேற்கு பக்கத்தில் கனி தருதல் மேற்கு பக்கத்தில் பாளையம் வருகிறது எப்ராஹிம் மற்றும் பெஞ்சமின் ஆகியோர் நின்றனர் தாங்கினார் இந்த பக்கத்தில் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்களின் மொத்த எண்ணிக்கை லட்சத்தி எட்டாயிரத்தி மற்ற பக்கங்களை போலவே இதுவும் ஒரு தற்செயலான கூட்டம் திசை பெயர்கள் மற்றும் நிலை ஆகியவற்றின் மூலம் பெயர்களின் அர்த்தங்களை பார்ப்போம் எப்ராஹிம் என்றால் ரெட்டிப்பான பலன் தருதல் என்று அர்த்தம் மனாசே என்றால் மறக்க பண்ணுகிறவன் என்று அர்த்தம் பெஞ்சமின் என்றால் என் வலது கரத்தின் மகன் என்று அர்த்தம் இந்த மூன்று பெயர்களும் இணைந்து ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை உருவாக்குகின்றது கனி தருதல் மரத்தல் மற்றும் உயர்வு தேவன் இந்த கோத்திரங்களை மேற்கு பக்கத்தில் வைத்தார் மேலும் இந்த ஒழுங்கின் மூலம் கனி தருதலானது கடந்த காலத்தை பின்னுக்கு தள்ளுவதோடு எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பதையும் பிறகு உண்மையான உயர்வு எப்படி வருகிறது என்பதையும் அவர் அமைதியாக காட்டுகிறார் சிந்தனையில் மேற்கு திசைக்கு ஒரு வலுவான அர்த்தம் உண்டு பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான வார்த்தை யாம் இதன் பொருள் கடல் இஸ்ரேலுக்கு மேற்கே மத்திய தரை கடல் இருப்பதனால் ஆங்கில வேதாகமங்கள் மேற்கு நோக்கி என்று மொழிபெயர்க்கும் இடங்களில் பல வசனங்கள் கடலை நோக்கி என்று கூறுகிறது மேற்குடன் தொடர்புடைய மற்றொரு வார்த்தை அச்சார் இதன் அல்லது வருவது பொருவது மேற்கொண்ட மறைகிறது வெளிச்சம் பார்வையிலிருந்து மறைகிறது மேற்கு திசை பெரும்பாலும் கடந்த காலம் மற்றும் பின்னால் விடப்பட்டவை போன்ற கருப்பொருள்களை கொண்டுள்ளது வேதாகமத்தில் கடல் பெரும்பாலும் அமைதியற்ற தேசங்கள் திரளான மக்கள் மற்றும் வெளி மே திசை கடலோடு இணைக்கப்படும் பொழுது அது பெரும்பாலும் பழைய உலகத்தை நமக்கு நினைவூட்டுகிறது இறைச்சல் அழுத்தம் பயம் மற்றும் குழப்பம் நிறைந்த உலகம் நாம் தேவனுடைய நோக்கத்தை நோக்கி நகரும் பொழுது நமக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதற்கான ஒரு சித்திரமாக மேற்கு திசை மாறுகிறது இப்பொழுது ஆவிக்குரிய பாடத்தை பார்ப்போம் நமது இந்த பயணத்தின் போது எபிராஹிமை போல இரட்டிப்பான பலன் தருபவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார் நாம் கொஞ்சம் கனி கொடுக்க வேண்டும் என்று ஏசு சொல்லவில்லை மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்று அவர் சொன்னார் கனி தருதல் என்பது அன்பு கீழ்ப்படிதல் பரிசுத்தம் மற்றும் தேவனை மகிமைப்படுத்தும் தற்செயல்களை உருவாக்கும் ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது இது நம்மை தாண்டி ஆவிக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதையும் குறிக்கிறது ஆனால் கடந்த காலத்தை பிடித்துக் மூலம் கனி தருதல் நிகழாது அதனால் தான் மனாசே இப்ராஹிமுக்கு அருகில் நிற்கிறார் மனாசே என்றால் மறக்க பண்ணுகிறவன் என்று அர்த்தம் ஆண்ட பழைய வாழ்க்கையை மறப்பதையே இது குறிக்கிறது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று பவுல் கூறுகிறார் பின்னோக்கி பார்த்து கொண்டு நம்மால் முன்னோக்கி நடக்க முடியாது பழைய உலகத்தை பற்றி கொண்டிருக்கும் பொழுது புதிய வாழ்க்கையில் நம்மால் கனி தர முடியாது சூரியன் மறையும் மேற்கு திசையானது பழைய வழிகள் நம் பார்வையிலிருந்து மறைந்து போவதை அனுமதிப்பதற்கான ஒரு சித்திரமாக மாறுகிறது வேதாகமம் உலகத்தை பற்றி பேசுவதோடும் இது இணைகிறது வெளிப்படுத்தின விசேஷம் உலக அமைப்பை கடலை போல அமைதியற்றதாக விவரிக்கிறது நாம் மறக்க வேண்டும் என்று தேவன் அழைக்கும் பொழுது அந்த குழப்பத்தால் வடிவமைக்கப்படுவதை நிறுத்தும்படி அவர் நம்மை அழைக்கிறார் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடும்படி அவர் நம்மை அழைக்கிறார் மேற்கில் சூரியன் மறைவது போல பழைய ஆசைகள் பழைய லட்சியங்கள் மற்றும் பழைய அடையாளங்கள் மறைய வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான கனி தருதல் வளர முடியும் தருதலும் மறுத்தலும் ஒன்று சேரும் பொழுது அதன் விளைவு பெஞ்சமின் வலது கரத்தின் வலது கரம் என்பது வலிமை அதிகாரம் தயவு மற்றும் கனத்தை குறிக்கிறது பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார் கிறிஸ்து பிதாவுக்காக மிகுந்த கண்ணி கொடுத்தார் அவர் தேவனுக்காக முழுமையாக வாழ்ந்தார் அவர் உலக புகழை விட்டுவிட்டு சிலுவையை சகித்தார் இதன் காரணமாக தேவன் அவரை உயர்த்தி தமது வலது பாரியசத்தில் வைத்தார் கிறிஸ்து வலது கரத்தின் பரிபூரண குமாரனானார் இதே மாதிரி விசுவாசிகள் கனி பழைய வாழ்க்கையை மறக்கும் பொழுது வரும் காலத்தில் கனத்தை பெறுவதற்கு தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார் தேவன் நம்மை எழுப்பி கிறிஸ்துவுடனே உன்னதங்களில் உட்காரவை பார் என்று வேதாகமும் கூறுகிறது ஜெயம் கொள்கிறவர்கள் கிறிஸ்து அவருடைய வெளிப்படுத்தின விசேஷம் பேசுகிறது இது பெருமை அல்ல இது வாக்குத்தம் இது விசுவாசத்திற்கு தேவன் அளிக்கும் வெகுமதி இதை நாம் கிரியைகளால் சம்பாதிப்பதில்லை ஆனால் கீழ்படிதல் மற்றும் சகிப்பு தன்மையின் மூலம் நடக்கிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஐந்தில் ஒரு அழகான எதிரொலியும் உள்ளது அது சொல்கிறது குமாரத்தியே கேள் நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு அப்பொழுது ராஜா உன் அருகில் பிரியப்படுவார் தனது பழைய வீட்டை மறந்து ராஜாவுடன் ஒரு புதிய உறவுக்குள் நுழையும் மனவாட்டியை பற்றி பேசுகிறது ஆவிக்குரிய ரீதியில் இது சபையை குறிக்கிறது சபை பழைய உலகத்தை விட்டு விட்டு தேவனுக்காக முழுமையாக வாழும் பொழுது அவள் மகிமைக்காக ஆயத்தப்படுத்தப்படுகிறாள் இந்த சித்திரத்தில் கிறிஸ்து மனவாளனாக நிற்கிறார் சபை அருகில் கொண்டு வரப்படும் பிரியமானவளாக மாறுகிறாள் ஆக பாளையத்தின் மேற்கு பக்கம் நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது தேவன் நம்மை கனி தருதலுக்கு அழைக்கிறார் ஆனால் கனித்தருதலுக்கு மரத்தல் அவசியம் மரத்தல் மறு ரூபத்திற்கு வழிவகுக்கிறது மறு ரூபம் கனத்திற்கு வழிவகுக்கிறது இந்த பயணம் கடலின் குழப்பத்தில் முடிவதில்லை அது அதை கடந்து செல்கிறது மறைகிறது இது கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்தது போலவே நமக்கு உண்மையாக இருக்கிறது கிறிஸ்து மிகுந்த கனி கொடுத்தார் அவர் சகித்தார் அவர் பூமிக்குரிய வாழ்க்கையை துறந்தார் அவர் உயர்த்தப்பட்டார் அதே வழியில் நாம் புது சிருஷ்டிகளாக வாழ்ந்து கனி தந்து கடந்த காலத்தை பின்னுக்கு தள்ளும் பொழுது உயிர்த்தெழுதலின் வாழ்வுக்கும் கிறிஸ்துவுடனான ஐக்கியத்திற்கும் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் மேற்கு பக்கம் என்பது இழப்பின் இடம் அல்ல அது மாற்றத்தினிடம் நித்தியமானவை தொடங்குவதற்காக பழையவை மறையுமிடம் அது எனவே இந்த பாடத்தை நாம் இதயத்தில் ஏற்றுக்கொள்வோம் பொறுமையுடன் உண்மையுள்ளவர் பயணம் முடியும் பொழுது கனி தந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் வலது கருத்தின் புத்திரர் என்று அழைக்கப்படுவார்கள் மேலும் அவர்கள் கிறிஸ்துவுடன் ஜீவனையும் மகிமையும் பகிர்ந்து கொள்வார்கள் வாழ்க்கைக்கு எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி ஒரு காலத்தில் ஆண்ட பழைய வழிகளை மறக்கவும் இந்த உலகத்தின் குழப்பத்தை பின்னுக்கு தள்ளவும் எங்களுக்கு உதவுங்கள் மேலானவைகளின் மேல் எங்கள் இருதயங்களை வைக்கவும் உண்மையான புது சிருஷ்டிகளாக வாழவும் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் உமது வலது பாரிசத்தில் கிறிஸ்துவுடன் எங்களை கனத்திற்குள் கொண்டு வரும் வரை சகித்து கொள்ளவும் வளரவும் உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்கவும் எங்களை பலப்படுத்துங்கள் எங்களாண்டவராக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்